வணக்கம் நேர்கிலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் 14 பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பவுண்டி என்ற பிரிட்டன் கப்பலின் மாலுமிகளின் கிளர்ச்சியை அடுத்து கப்பலின் தலைவருடன் சேர்ந்து சிறிய படகுன்றில் தப்பிய பத்தொன்பது கிலோமீட்டர் தூரம் படகில் பயணித்து தைமோரை அடைந்தனர் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு நெப்போலியனின் பிரெஞ்சு இராணுவத்தினர் வடக்கு இத்தாலியில் ஆஸ்திரியர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்று இத்தாலியை மீண்டும் கைப்பற்றினர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கனடாவில் தொழிற்சங்கங்கள் அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பாரிஸ் நகரை ஜெர்மனி கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்தின் 728 இருபத்தி எட்டு போர்க்கைதிகள் நாசிகளின் அவுஸ்விட்ச் வதை முகாமின் முதலாவது சிறை கைதிகளாக சேர்க்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனைத்து ஜெர்மனிய மற்றும் இத்தாலிய சொத்துக்களையும் ஐக்கிய அமெரிக்கா முடக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் பாரிஸில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனா தனது முதலாவது ஹைட்ரஜன் குண்டை சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் அதிபராக டாபோ உம்பெக்கி பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காசா பகுதி தமது முழு கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மறைனர் ஐந்து விண்கலம் வெள்ளிக்கோளை நோக்கி செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு நீலகண்ட சோமயாஜி இந்திய வானியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சேக் வேரா அர்ஜென்டினிய கியூபா சோசியலிச புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு திரைப்பட ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ட்ரம்ப் டொனால்டு அமெரிக்க அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு குமாரமங்கலம் பிர்லா இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஸ்டெபி கிராஃப்ட் ஜெர்மன் டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு க்ளோர்ட் ஹேண்டர்சன் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பூட்டா டிபனார் இவரும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜனத்தன் கிளார்க் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேரி கசார்ட் அமெரிக்க பிரெஞ்சு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெரோம் கே ஸெரோம் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கில்பர்ட் கெய்த் ஷெல்டன் இவரும் ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு ஜான் லோகி பேயர்டு ஸ்காட்டிய இங்கிலாந்து இயற்பியலாளர் ஆயிரத்தி ஆண்டு கந்த முருகேசனார் ஏழுத்து இவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காக்கா ராதாகிருஷ்ணன் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தெலுங்கானா சொந்தலா இந்திய நடிகை இந்நாளின் சிறப்புகள் உலக இரத்த தான நாள் மற்றும் போக்லாந்து தீவுகள் தெற்கு யோர்சியா மற்றும் தெற்கு சாண்ட்விச் தீவுகள் ஆகிய பகுதிகளின் விடுதலை இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே